அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு ஓ உதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆ அதும் என்னுமவர் ஆ அதும் என்னுமவர் ஒளி மாழ்கும் வினை செய்ல் வேண்டும் தாம் மேன்மையடைய வேண்டும் என்று விரும்புகின்றவர் புகழ் கெடுவதற்கு காரணமான செயல்களை செய்யாமல் விட்டு ஒழிக்க வேண்டும் ஓ உதல் அது ஆகிய அவுபடைகள் அமைந்துள்ளன பழிதரும் செயல்களை செய்யாத அறிவுடையவரையே அமைச்சனாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குறிப்பும் இந்த குரட்பாவில் உணர்த்தப்பட்டிருக்கிறது பரித்யஜேதர்த்தகாம சாத்தாம் தர்ம வர்ஜிதௌ தர்மம் சாப்யசுகோதர்க்கம் லோக சங்குஷ்டமேவச்ச மனுஸ்மிருதியில் நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி ஸ்லோகமாக இது அமைந்திருக்கிறது அறத்திற்கு புறம்பான பொருளாசையையும் புல வேட்கையையும் விட்டொழிக்க வேண்டும் அவை அறத்திற்கு உட்பட்டவையாக இருந்தாலும் கூட பிற்காலத்தில் துன்பம் தருவதாகவும் மக்களால் நிந்திக்கப்படுவதாகவும் இருந்தால் அதனை செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும் பழிக்குரிய செயலை செய்வதற்குக் காரணம் பேராசை கந்தபுராணம் சொல்லுகிறது தீமையுள்ளன யாவையும் தந்திடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் நல்லுணர்வினை தொலைக்கும் ஏமநன்னரி தடுத்திருளுய்திடும் இதனால் காமமின்றியே ஒரு பகை உண்டுகோள் கருதில் பேராசையானது தீமையை தரும் செல்வத்தை கெடுக்கும் அறிவை கெடுக்கும் நெறியிலிருந்து விலக்கும் அதை போன்று ஒரு பகை இல்லை என்பது இந்த பாடலின் கருத்து பதவரை பார்க்கலாம் ஆ அதும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்னும் அவர் என்று எண்ணுபவர் ஒளிமாழ்கும் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான வினை செயல்களை செய்வதை ஓ உதல் விளக்கிவிட வேண்டும் வேண்டும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எண்ணுபவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயல்களை செய்வதை விலக்கிவிட வேண்டும் உயர விரும்புவோர் தாழ்ந்த செயல்களை ஆற்றக்கூடாது என்பது கருத்து ஓ உதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை ஆ அது எண்ணுபவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள்